பாடம் நான்கு சாயிது பின்னாடி அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் நாவை அசைக்க வேண்டாம் என்ற எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்தை இபனு அப்பா சரதியல்லாகவும் அவர்கள் விளக்கும் போது நபிசல்லாகவும் அழகிரி செல்லும் அவர்களுக்கு இறை செய்தி மிகுந்த சிரமம் ஏற்பட்டது இது அவர்களின் உதறுகளை அவர்கள் அசைப்பதன் மூலம் புலனாயிற்று வகையை மனநம் செய்ய அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் நாவை அசைக்க ஏனெனில் அதை உங்கள் நெஞ்சில் ஒன்று சேர்ப்பதும் உங்கள் நாவின் மூலம் அதை ஓத வைப்பதும் நமது எனவே நாம் அதனை ஓதும்போது ஓதுவதிலேயே நீர் கவனம் செலுத்துவீராக அதாவது மௌனமாக இருந்து அதனை செவிதா்த்தி கேட்பீராக பின்னர் நீர் அதனை ஓதும்படி செய்வதும் நமது பொறுப்பாகும் என்று எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களை அப்போது அல்லான் என்று கூறிவிட்டு நபிசல்ல அலி அவர்கள் தமது இரு உதடுகளை அசைத்தது போன்று நானும் அசைக்கிறேன் என்று சொல்லி தங்கள் இரு உதறுகளையும் இபுன் அப்பா சரதி அல்லாமின் அசைத்து காட்டினார்கள் இந்த ஹதீஸை இபுன் அப்பா சரதி அல்லாமின் அவர்களிடமிருந்து சாயிது பின் ஜுபு அப்பா சலதி அவர்கள் தமது இரு உதடுகளையும் அசைத்தது போன்று நான் அசைக்கிறேன் என்று கூறினார்கள் மேலும் இபுனு அப்பா சலதியவர்கள் தொடர்ந்து அதன் பின்னர் நபிசல்லாஹு அலிஹசல்லாம் அவர்களிடம் ஜிப்ரில் அலிசல்லாம் அவர்கள் வரும்போது அவர்கள் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்பதை வழக்கமாக்கிக் கொண்டார்கள் ஜிப்ரில் சென்றதும் அவர்கள் ஓதியது போன்றே நபி நபிசல்லும் அலைசல்லம் அவர்களும் ஓதினார்கள் என்று கூறினார்கள்